मध्ये அேவன பீக்கேஜுஷி சமவிஷ பிரபி सर्वं எஸ்ம்ச விச்சம்யந்த அே நஷே தூத்தம் ததுபவிய மாதிரேத்திவம் மகீம் எத்தேஜ்ராஜசமுதிரே கவயோவய்தரே பரமே எத பிரசூத்த ஜக்தோயீவன் வச்ச சூமியுருஷா பசூகிஷ விச்சராச்சராமோ மகாந்தமியமன்தூம் விஷம் புராண்தம ததேவம் தது சத்தியமா தாயுத்தூர் துக்கிரம்திரம தட பதினிமேஷாஜி வித்து புருஷா தீ सर्वशः अर्धमासा கலா முத மாச மாசாத்தப்போசு வயனமூன்னிஞ்ச மத்திய உதசே கஷன மஹ உபநிஷத் வந்து இந்த மகாநாராயண உபனிஷத் நிறைய அற்புதமான மந்திரங்கள் எல்லாம் உடையது இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கிற மந்திரங்கள் எல்லாமே பகவான் தான் இத்தனையுமா இருக்கார் இதுல ரொம்ப நன்னா டீப்பா படிக்கிறவங்களுக்கு ஆழமா படிக்கிறவங்களுக்கு சில சந்தேகங்கள்லாம் வரும் என்ன சில சமயம் துவைத்தமா பேசுறது சில சமயம் துவைத்தாத்வைத்தமா பேசுறது சில சமயம் அத்வைத்தமா பேசுறது ஸ்ரு அதனாலதான் மூணு மதம் வந்து இந்த வேதாந்தத்தை ஃபாலோ பண்றவாளுக்குள்ளே மூணு மதம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா வாக்கியங்கள் அப்படி இருக்கு வாக்கியங்கள் துவைதாத்வைக்கியங்கள் அத்வைத்த வாக்கியங்கள் சில வார்த்தைகள்லாம் வந்து கடவுள் வேற உலகம் வேறங்கிற மாதிரியே சொல்றது சில வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா கடவுளும் உலகத்தையும் பிரிக்க முடியாது அக்கடவுள் உலகமாகவும் இருக்கார் உலகத்துக்கு வேறாகவும் இருக்காருன்னு துவைதாத்வைத்த வாதம்னு பேர் இதான்னு சொல்லுவா விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது இதுதான் வைஷ்ணவாள் செய்வாள் எல்லாரோட அபிப்பிராயம் அதுதான் அப்புறம் அத்வைத்தம்ங்கிறது இன்னொன்னு ஜெகத்துன்னு ஒண்ணும் கிடையாது ஜீவாள்னு ஒன்றும் கிடையாது ஈஸ்வரன் கூட ஒன்றும் கிடையாது எல்லாம் மாயா காரியம் பிரமே இருக்கிறது ஒரே வஸ்து தான் ரெண்டாவதா ஒண்ணு கிடையாது ஏக்கம் கூட சொல்றது இல்லை ரெண்டாவதா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிவிடுறோம் ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கிற போது நமக்கு வந்து குழப்பம் வரும் என்ன இது இப்படி சொல்றது அப்படி சொல்றது மாத்தி மாத்தி சொல்றது அப்படின்னு நமக்கு தோணும் நம்ம மனச வந்து அத்வைத்த தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொல்லி கொண்டே போறது நமக்கு வந்து சுவாவமாவே பேத புத்தி பலமா இருக்கிற துவைத புத்தியை துவைதாத்வைத புத்திக்கு மாத்தணும் அதுக்கப்புறம் வந்து அந்த புத்திய வந்து அத்வைதத்துக்கு மாத்தணும் அப்ப அத்வைத்த புத்திக்கு போனா வந்து துக்கம் பரிபூர்ணமா நீங்கும் ஆனந்தம்ங்கிறதும் அடைய முடியும் ஆகையினால சாஸ்திரம் வந்து படிப்படியாக நம்மளை கூட்டிட்டு போறதுனால வார்த்தைகள்லாம் வந்து அவர்தான் அதுவா இருக்கா இதுவா இருக்கா இருக்கும் ரொம்ப டீப்பா விசாரம் பண்றவர்களுக்கு தான் தெரியும் இந்த வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் வந்து துவைத்தபரமான வாக்கியங்கள் இந்த வாக்கியங்கள் எல்லாம் துவைத்தாத்வைத்தபரமான வாக்கியங்கள் இந்த வாக்கியம் எல்லாம் அத்வைதபரமான வாக்கியம்னு புரியும் அதனால இது வந்து வாட் இஸ் அப்சல்யூட்னு கேள்வி கேட்கிற போது அத்வைதம் தான் சொல்லுவோம் அதே வந்து விசிஷ்டாத்வை மற்றவாளை கேட்டோம் அப்சல்யூட் என்ன சொல்லுவா சாஸ்திரத்துல என்ன நம்ம என்னத்துக்கு அத்வைதம் தான் சொல்லுவானே துவைதம் தான் அப்சல் சொல்லுவானே துவைத்த ஒத்துவம் சொல்லுவா அவா அது பாரமார்த்திகமாக அவா சொல்லிடுவான் துவைத்தான் என்ன சொல்லுவான்னா இல்ல இல்லை இருக்கிறது தானே சாஸ்திரம் பேசும் அப்படின்னு சொல்லி அவா ஒரு பெக்கியூலராவா சில லாஜிக் எல்லாம் சொல்லி துவைதம் தான் சொல்லிவிடுத்து அப்படின்னு சொல்லி அவா சொல்லிடுவான் எப்படி இருந்தாலும் சரி முதல்ல ஈஸ்வர பக்தியை உண்டு பண்ணி ஆகணும் ஈஸ்வரனுக்கும் எனக்கு இருக்கிற சம்பந்தம் வந்து துவைத்தமானதா ஈஸ்வரனுக்கும் எனக்கு இருக்கிற சம்பந்தம் வந்து துவைதா துவைத்தமா ஈஸ்வரனுக்கும் எனக்கு இருக்கிற சம்பந்தம் அத்வைத்தமா இதுதான் பெரிய கேள்வி அதுலதான் மதபேதங்கள்லாம் ஏற்படுது அபிப்பிராயபேதம் மதபேதம்லாம் ஏற்படுது ஆனா யாரும் ஸ்ருதியை ஒன்னும் பண்றது இல்லை ஸ்ருதியில எப்படி இருக்கோ அது அப்படியேதான் இருக்கு இந்த ஸ்ருதிக்கு இன்டர்பிரிட்டேஷன் அர்த்தம் பண்ற போது ஒரு அப்படி ஒரு விதமா அர்த்தம் பண்ற ஆனா எல்லாருமே நல்லவர்கள் தார்மிக்கர்கள் ஆனா ஒரு கொள்கை வேணும் அல்ல ஒரு அடிப்படையா சில கொள்கைகள்லாம் வாணும் கடவுளை பத்தின விஷயத்துல அதுக்காக ஒரு ஒருத்தரும் ஒன்றை உறுதியாக நம்ம நிறைய மந்திரங்கள்லாம் பார்த்துட்டோம் எல்லா மந்திரமும் என்ன சொல்றதுன்னு கேட்டா தான் எல்லாமா இருக்கார் அவர்தான் உலகத்தை படைச்சார் அப்படிங்கிறது சில வாக்கியங்கள் அவர் உலகமா இருக்காருங்கிறது சில வாக்கியங்கள் அவர் உலகத்திலிருந்து ஒரு பொழுதும் பிரியவே இல்லைங்கிறது சிறிய வாக்கியங்கள் அப்படிலாம் நிறைய மந்திரங்கள்லாம் இந்த பார்த்தா தெரியும் ஆனா இதோ ரிஷிகளுடைய வாக்கியத்தை ரொம்ப மதிக்கிறோம் அது குழப்பம் மாதிரி தோணினாலும் நினைச்சுக்கிறோம்னா அதுல குழப்பம் கிடையாது நமக்கு தான் புரிஞ்சுக்கிற சக்தி குறைவு அது சரியாத்தான் சொல்லி இருக்கு நமக்கு புத்தி எல்லாம் இந்த லௌகிக்க விஷயங்களை போய் போய் பழகிட்டுனால அதனால நமக்கு நமக்கு புத்திக்கு வந்து அது சரியா புலப்படுறதில்லை நாம ரிஷிகளை ஒன்றும் குறை சொல்லக்கூடாது ரிஷிகளுடைய வாக்கியத்தை ஒன்றும் அதை திரும்ப திரும்ப அத்தியனம் பண்ணி பகவான பிரார்த்தனை அர்த்தம் புரியும் அப்படின்னு நினைச்சுட்டு படிக்கிறோம் கடைசியா என்ன சொல்லிட்டு கேட்டா நைனம் ஊர்தம் இது மேலே இருப்பதல்ல ந திரியம் இது குறுக்காகவும் இல்லை இது மேலாகவும் இல்லை ந மத்தியே இது இடைப்பட்டதாகவும் இல்லை ந பரிஜக்ரபது யாருக்கு இது அகப்படுறதில்ல இந்த வஸ்து யாருக்கும் அகப்படுறது இல்ல லௌகிக புத்தி உள்ளவாளுக்கு அகப்படுறது இல்லேன்னு அர்த்தம் அங்க பாத்துருக்கோம் சீக்ஷாவல்ல என்னதுன்னா உம் பிரம்மண கோஷோசி மேதயா ஓங்காரத்தை ஸ்துதி பண்றான் ஸ்வரூபமா இருக்கிற பகவானே ஓங்காரத்தையே பிரம்மனஹா கோஷி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ தான் வழியா இருக்க யாரும் பண்றது இல்ல ஏன்னா இந்த உலக விஷயம் எங்க மனச முழுக்க வியாபிச்சிருக்கு மேதையா பிஹிதா மேதையா பிகிதாங்கிறது சங்கராச்சாரிய சொல்ற லௌகிக பிரஜையா ஆச்சாதிதா உண்மையானது மனிதனுக்கு உலக எண்ணங்களால் உலக விஷயத்தை பற்றி ஆழமாக எண்ணுகின்ற காரணத்தால் உண்மையானது மறைக்கப்பட்டது போல இருக்கிறது திருப்பினான் போற மனச மனச திருப்பினான் லௌகிக பிரஜையா பிகிதான்னு சொல்லிருக்கு நிறைய இடங்கள் அப்படி இருக்கு இந்த வார்த்தை என்ன சொல்றா பரிஜக்ரபது பரிஜக்ரபத்துன்னா யாரும் இதை புடிக்க முடியல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா இல்லேன்னு அர்த்தமாயிடுமான் இந்த வஸ்துவானது யாருக்கும் வசப்படுறது அதோட பேர் என்னன்னா நாம மகத்தேஷா அதுக்கு பெரிய புகழ்ன்னு பேரு பகவானுக்கு ஒரு பெயர் வச்சுட்டா பெரும் புகழ் படைத்தோன் பெரும் புகழ் படைத்தோன் இந்த உலகத்தில் இருக்கிற புகழெல்லாம் வாஸ்தவம் பகவானுக்கு தானே கிருஷ்ணர் கீதை சொல்றார் உனக்கு எதுவும் புகழ் கிடையாது ஞாபகம் ஏதாவது உங்ககிட்ட வந்து விசேஷமான குணம் இருக்கு விசேஷமான சக்தி இருக்குன்னா அது உன்னோடதும் நீ கிளைம் பண்ணினே ரொம்ப நாளைக்கு நிக்காதுங்கிறார் அது உன்னோடதும் நீ நினைச்சே போச்சுங்கிறார் அது உன்னோட சக்தியினால வந்து நினைக்கப்படாது நீ எத்ய விபூதி மத்சத்துவம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்த தேவாவ கச்சத்துவம் மம தேஜோம்சம்பவம் அதெல்லாம் என்னுடைய அனுகிரகத்தினால உன் கிட்ட இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ ஏதாவது உனக்கு நல்ல படிப்போ அழகோ புகழோ திறமையோ ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா அது வந்து உன்னோடதுன்னு நீ நினைக்காதே அப்புறம் நீ வந்து அப்புறம் அது இழக்கிற போது வருத்தப்படுவேன் ஆனால் அது வந்து என்னோடது பகவான் கொடுத்துருக்கார் பகவானே அந்த விபூதியா இருக்கார்னு நினைச்சுக்கோ அதுதான் உனக்கு க்ஷேமம் அப்படின்னு சொல்லி கீதையில பகவான் விபூதி யோகத்துல சொல்றேன் அதனால் இருங்க என்ன சொன்னால் பகவானுக்கு தான் எல்லா புகழும் நம்ம கிட்டே ஏதாவது விசேஷம் அதனால்தான் எல்லா பெரியவாழும் ஏதாவது எங்கே எங்கிட்ட ஏதாவது குணம் இருந்தால் அது பகவானோடது பெரியவளோடது எங்கிட்ட ஏதாவது தோஷம் இருந்தால் அது என்னோடதுன்னு சொல்லிப்பாங்க அது வந்து பணிமையும் குறிக்கும் தற்பெருமையை போக்கும் அகங்காரத்தை நீக்கும் நன்மை உண்டு மனசுக்கு சாந்தியை உண்டு பண்ணும் இன்னும் மேலே மேலே வளர்றதுக்கு வழியை கொடுக்கும் அங்கே ஸ்டாக்னன்ட் ஆகிட மாட்டோம் அப்படியே தேங்கி போக மாட்டோம் மேல மேல வளர்றதுக்கு வந்து அது வழியை கொடுக்க கூடியது அதனால பகவானுக்கு என்ன பேரு மகத்தியா அவருக்கு என்ன பெயரை மகத்தியா பெரிய புகழுடையவர் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் அப்படி வந்து விடுத்த அடுத்த மந்திரம் சொல்றது ந சந்திரிஷ்டி ரூபம ந சக்ஷுஷா கஷ்டம் நம்மெல்லாம் பாவனையினால வந்து கோவிலையும் அமர்நாத்லயும் கேதார்நாத்லயும் கைலாசத்திலையும் நிறைய இடங்கள்ல எல்லாம் பகவானுக்கு ஆலயங்கள் எல்லாம் உருவாக்கி கோவில் எல்லாம் உருவாக்கி அவரை பூஜை பண்றோம் இதெல்லாம் பாவனா ரூபம் ஆனா வாஸ்தவமா பகவான் வந்து இந்த பிரத்யமாறதில்லை கண்ணுக்கு அகப்படுவதில் சக்ஷுஷா நஷ்ட ஏனம் சக்குஷா நஷிய அஸ்ய ரூபம் ந சந்திருஷே திஷ்டதி இவருடைய வடிவம் பார்வைக்கு அகப்படுவதில்லை இவருடைய வடிவம் பார்வைக்கு அகப்படுவதில்லை அசர ரூபம் சந்திருஷே நிஷ்டதி ஏனம் கஷ்ட ஏனம் சக்ஷுஷா ந பசிய ஒருவனும் இந்த வஸ்துவை கண்களால் பார்ப்பதில்லை சக்குஷா ந பசிய பேர் கண்ண மூடினு என்னமோ கண்ணுக்குள்ள தெரியறதும்பா உள்ளுக்குள்ள தெரியுறதும்பா அதுவும் கிடையாது அதனால வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க புஷம் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா நிறைய பேர் அந்த வயலட்கர தேடிட்டு இருக்க அது வந்து சாஸ்திரம் சொல்றது நிறம் கிடையாது இதுவருவா சிம்பிள் இது நிறத்தை அறிகின்ற பொருள் நிறமற்றது இது எவ்வளவு எளிமையா புரியுறது புஷ ரொம்ப ஸ்பெஷலா கஷ்டப்பட்டு ஞானத்தை விருத்தி பண்ணிக்கணுமா என்ன எது நிறத்தை தெரிஞ்சுக்கிறதோ அது நிறம் கிடையாது எல்லாத்தையும் நாம அறியறோம் ஐந்து இந்திரியங்களால அறியப்படுற பொருளை இந்திரியங்களால அறி நம்ம வந்து மனசு இந்திரியங்களை வச்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் நான் நான் மனதின் துணை கொண்டு இந்திரியங்களின் துணை கொண்டு சென்ஸ் ஆர்கன்ஸின் துணை நான் வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அறிகிறேன் நான் வந்து ஆப்செக்ட் மாதிரி இருக்க முடியுமா முடியவே முடியாது இதுக்கு பேரு சாஸ்திரத்துல திருஷ்ய விவேகம் அறியப்படுற பொருள் அறிபவன் அறியப்படுற பொருள் இல்லை புரியறது இல்ல அறியப்படு பொருளை அறிபவன் அறியப்படு பொருளாக இல்லை இல்லையா மைக்கை அறிகின்ற நான் மைக்காக இல்லை என்ன பெருசா இது பண்ண முடியும் தயான் சாமி வேணே கழுதியை அறிகின்றவன் கழுதியாக இல்லை அப்படி சொல்லிடுவார் அப்படி சொன்னாதான் கழுதியாக இல்லை நாயை அறிகின்றவன் நாயா இல்லைன்னு சரி பரவாயில்ல போயிட்டு மேலேயே பகவானை அறிகின்றவன் பகவானாக இல்லை பகவான் எங்க அறியனாய்வன் அறியவரே தான் அப்படி சாஸ்திரம் சொல்லிவிடு பரமேவ்யோ மண் அறியடுற பொருள் அறிபவனாக ஆக முடியாது நிறம் நம்மால் அறியப்படுறது கண்ணால ஒலி காதால் அறியப்படுகிறது சுவை நாக்கால் அறியப்படுகிறது ஊறு ஸ்பர்ஷம் தொடு உணர்ச்சி தோலால் அறியப்படுகிறது இல்லையா அப்புறம் வந்து மனம் மூக்கால் அறியப்படுகிறது ஆகவே வந்து சில என்ன நினைச்சுட்டு இருக்கா ஆன்மீகத்தில் முன்னேற முன்னேற புது புது தெரியுமா கண்ணுக்கு சொல்ற அது கம்ப்யூட்டரே போருமே எத்தனை விதமா காட்டுறது அது சிகப்பில் எத்தனை விதம் இருக்கு கலை இதுல எவ்வளவு விதம் இருக்கு கம்ப்யூட்டரே காட்டுவது அது வந்து எல்லாரும் வந்து அது அப்படிலாம் வித்தியாசமா தெரியும் அப்புறம் வந்து காதில் ஒரு விதமான ஒலி கேட்கும் இதெல்லாம் எந்த உபனிஷத்துலையும் எழுதலை எந்த உபனிஷத்துலயும் எந்த புஸ்தகத்துலையும் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னே தெரியல நிறைய பேர் எழுதுறா பக்தானும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறா எனக்கும் ஒலி கேட்கலையேன்னு கேட்டுட்டு இருக்கார் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கேட்குறா உன கேட்டுதான்னு கேட்கறாரு அவர்கிட்ட பார்த்து எனக்கு ஏதோ கொஞ்சம் அப்ப வந்ததுங்கிறார் இவர் அப்ப ஏதோ வரப்போறதுன்னு இவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஆடி ஒரு உபனிஷத்துலேயோ கீதையிலையோ எங்கேயாவது வஸ்து வந்து அந்த பரமார்த்த வஸ்துவை ஒருவன் புரிந்து கொள்ளும் பொழுது அநாதத துவனியா ஏதோ வயத்துல கடவுடான்னு சத்தம் வருமா இருக்கும் அதனால வந்து அநாதத துவனி கேட்கறது அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கார் வரலையே ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஆனஸ்டா இருக்கிறவா உண்மையை சத்தியமா இருக்கிறவா பாவம் தேடுறான் கொஞ்சம் ரெண்டும் கட்ட ஆளெல்லாம் வந்தா தெரியாத கூட தெரிஞ்சிருதுன்னு சொல்லிவிடும் என்னத்தையாவது தெரியுறதுன்னு சொல்லுவோம் யார் என்ன ப்ரூஃப் இருக்கு நீங்க வந்து இப்ப நான் வந்து என்னத்தையாவது சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இல்லங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு சரி சொல்றாரு ஒத்து போவோம் என்ன வம்பு நமஸ்காரம் வேண்டாம் யூ வேண்டாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா வாஸ்தவமா தெரியுமான்னு சங்கராச்சாரியார் சொல்ற ஆதிசங்கரர் வியாக்கியானம் பண்றது பெரியவர்கள்லாம் எந்த விஷயம் தெரிஞ்ச சாஸ்திர விளக்குறது எதுவுமே லாஜிக்கலா இருக்கும் அது மாத்திரம் இல்ல நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் படிக்கிற போதே சில சமயம் பிரதிபந்தம் இருக்கலாம் ஏதோ பாபம் இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் இது தவிர ஆனா திரும்ப திரும்ப அனுஷ்டானங்களை பண்ணி விஷய விசாரம் பண்ணிட்டு இருந்தா புரியத்தான் போறது ஆக ந சந்திரஷே துஷ்டதி ரூபம் அசை ந சக்குஷா பசதி கஷ்ட அப்ப யாருக்கு தெரியும் இதெல்லாம் நேத்தி கொஞ்சம் சொல்லிருக்கேன் வளர்த்திக்கொள்ள ஹிருதா மனிஷா ஹிருதான்னு சொன்ன மனசு அந்த கருணம் மனிஷானா தூய எண்ணங்கள் யாருக்கு நல்ல ஆரோக்கியமான நல்ல எண்ணங்கள்லாம் இருக்கோ சாஸ்திரியமான என்ன விற்திகள் இருக்கோ அவனுக்கு வந்து என்ன ஆகிறதுபடுறான் என்னங்கிறது அதனால வந்து திருஷ்யத்தை புத்தியா சூக்மையா சூக்மதரிசிபிகின்னு கட்டோபிரேசத்துல படிச்சோம் இப்பவோ அதாவது சூக்ஷ்மையா சூக்மதரிசிபிகி சூக்ஷமான புத்தி அதைத்தான் தமிழ்லையும் சொல்றோம் நோக்கரிய நோக்கு கூர்த்த மின்ஞானத்தால் கண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்படின்னு விட்டார் மாணிக்கவாஜு ஆகையினால ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே அப்படின்னா அழகா பாடி வச்சிருக்க சேவாரன் திருவாச்சரிய ஆகையினால அதனால இத புடிச்சுட்டுதான் புடிச்ச உடனே என்ன எடுத்துன அமதாக நிலை அடைகிறார்கள் ஷா இல்லாத நிலை அடைகிறார்கள் என்ன அர்த்தம்னா எனக்கு ஷாவு உடம்புக்கு தான் ஷாவு ஆத்மாவுக்கு ஷாவு கிடையாது எங்க அப்பாவும் சாகல தாத்தாவும் சாகல பாட்டியும் சாகல எல்லாரோட சரீரம்தான் போயிடுத்து ஏன் சரீரமும் போயிடும் ஆனா நான் ஒண்ணும் சாக மாட்டேன் எப்படி நான் எப்படி நான் தூக்கத்துல சாகாம தூங்குறேனோ உடையே உடம்புல தானே தூங்குறேன் ஆனா இந்த உடம்புல உடம்போட சம்பந்தமே இல்லாம தூங்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தத்துக்கு பிறகு இந்த உடம்போட சம்பந்தம் என்ன தூக்கத்துல இந்த உடம்போட சம்பந்தம் தற்காலிகமா நீக்கப்பட்டு இருக்கு இந்த உடம்போட சம்பந்தம் நிரந்தரமா நீக்கப்படுகிறது அதுக்கு பதிலாக புது ஒரு சரீரம் ரெடியா இருக்கு அது என்ன உடம்பு யாருக்கு தெரியும் சாஸ்திரம் அதை வேற சொல்லி வச்சிருக்கு ரெடியான பிறகுதான் இது போகுமா இந்த நியாயமான மரணம் இருக்கு நியாயமான என்னன்னா இந்த மெதுவா போரா பாருங்க அவளுக்குலாம் வந்து ஒரு அந்த என்னது தாற்காலிகமான ஒரு வீடு ரெடியாயிடுவோம் அது பேர் யாத்தனா சரீரம்னு பேர் இதெல்லாம் புராணம் சொல்றது சாஸ்திரங்கள்லாம் பல இடங்களை சொல்றாங்க அந்த யாத்தனா சரீரம் ரெடியான பிறகுதான் இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் அதுக்குள்ள போகுமா அப்புறம் வந்து அந்த சரீரத்திலிருந்து அந்த இதெல்லாம் அந்த ஒரு வருஷம் எல்லாம் பண்றோமே தர்ப்பணங்கள் எல்லாம் பண்றோமே அதெல்லாம் அந்த யாத்தனா சரீரத்துக்கு தான் பசிக்குமா அது ஹாஹான்னு தாகமா இருக்கும் அதுக்கு அதனாலதான் இங்க வந்து தர்ப்பணம் எல்லாம் பண்றோம்னாலும் அதுக்குதான் அந்த மாசிகம் சோத எல்லாம் பண்றோம் இல்லையா ச உத கும்பம் அதுதான் உதகும்பம்னா ஜலம் குடிக்கிறதுக்கு தாகமாக இருக்கும் அவருக்கு அதனால் சோதகும்பம்னு பேருது உத சோத கும்பம்னா என்ன உதக்கேன்னு சா வர்த்தத்தை இது சோத கும்பா சோத சோதகும்பம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் மாசத்துல செய்ய வேண்டிய கருமான்னு அர்த்தம் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா அந்த சரீரம் வந்து அமிர்தா பவந்திங்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு மரணம் கிடையாது உடம்புக்குத்தான் மரணம் எனக்கு பிறப்பு இறப்பை கடந்தவன் நான் ஞானம் வந்துடுறது அந்த ஞானம் வந்ததுனால உபனிஷத்து இன்னொரு இடத்துல ஈசாவாச உபனிஷத்து சொல்றது யார் ஒருத்தர் சரீரத்தை வந்து நான் நினைச்சுண்டு சாகரானோ அவன் நார்மலா செத்தாரும் தற்கொலைதான் சொல்றது எப்படி பாரு நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் தற்கொலை பண்ணிக்கிறது பாபம்னு சாஸ்திரம் சொல்றது ஆத்மக்தி மகா பாபம் ஆத்மஹத்தி வந்து இருக்கிறதுல பாபங்கள்ல பெரிய பாபத்துல அது ஒண்ணும் தன்னை தானே வதச்சுக்கிறது தன்னோட சரீரத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சரீரத்தை நாமளே வதம் பண்றது அழிக்கிறது அது பெரிய பாபமா சொல்லப்பட்டிருக்கு ஆத்மஹத்தின்னு பேர் ஆனா உபனிஷத் பெக்கியூலியரா சொல்றது எவனுக்கெல்லாம் சரீர அபிமானம் இருக்கோ அவன் எல்லாம் ஆத்மஹத்தி பண்றான்னு உடம்பு நான்கிற புத்தி இருக்கோ அவன் எல்லாம் ஆத்மஹத்தி அசுரியானி கே ஆத்ம நோஜன யாருக்கு வந்து இந்த சரீரம் நான் இல்லேங்கிற ஞானம் இல்லாம சாகரானோ அவன் எல்லாரும் சாதாரணமா போனா கூட ஆத்மஹத்தின்னு உடுத்த எதுக்குன்னா தாத்யம் புரியறதுக்கரீரத்துல இருக்கிற போதே சரீரத்தை அபிமானத்தை விடணும் சரீரத்துல இருந்துட்டே சரீரத்துல அபிமானத்தை விடணும் நம்மள சில பேர் புகழ்ந்தாலும் அபிமானம் ஓட்டப்படாது நம்மளை இகழ்ந்தாலும் அபிமானம் ஓட்டப்படாது நம்மளை உதாசீனமா கண்டுக்காம போனாலும் அபிமானம் வரப்படாது நமக்கு வர்றது நம்மளை யாராவது உதாசீனப்படுத்தினா அபி நம்ம அபிமானம் வெளிப்படுறது நமக்கு நம்மளை யாராவது புகழ்ந்தா நம்முடைய அபிமானம் வெளிப்படுறது நம்மளை யாராவது இகழ்ந்தா அபிமானம் வெளிப்படுறது அபிமானம் மற்ற நேரம் உட்கார்ந்து இருக்கு தூங்கிட்டு இருக்கு எப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அது வெளிப்படுறது அதனால சுகமும் ஏற்படுறது துக்கமும் ஏற்படுறது இந்த அபிமானம் இருக்கிறதுனால தானே இகழ்ந்தா துக்கம் ஏற்படுறது புகழ்ந்தா சுகம் ஏற்படுறது உதாசீனமா இருந்தா இன்னும் மாதிரி இருக்கு அப்பவும் துக்கம்தான் ஏற்படுறது அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா அமிர்தாகா பவந்தி அமிர்தாக பவந்திங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா மரணம் இல்லாத நிலையை அடைகிறார்கள் மரணம் இல்லாத நிலை என்பதற்கு பெயர் என்ன பொருள் என்ன மரணம் இல்லாத நிலை என்பதற்கு பொருள் ஷரீர அபிமானம் போய்விடுகிறது அது மாத்திரம் மரணம் எனக்கு கிடையாதுங்கிற ஞானம் வந்து விடுறது நிறைய பேருக்கு வயசான காலத்துல நான் போயிட்டேன் என் குழந்தை எல்லாம் என்ன போறதுன்னே தெரியல ரொம்ப வருத்தப்படுறா நிறைய பேர் வருத்தப்படுற சொன்ன கவாட்டு கேட்டா போனா இன்னும் நல்லா இருப்பேன் பான்னாலும் சொல்லுவான் வெளியில சொல்லிக்கா இருக்கும் சில பேர்லாம் கேப்பா செத்த நீ அழுவியா இருக்கியா இருக்கா தெரிஞ்சுக்கணுமா இருக்கு இப்படி எல்லாம் நிறைய கேள்வி கேட்கிற அப்ப என்னன்னா நம்ம இறந்த பிறகு கூட நீ என் பேர்ல நீ அன்பு செலுத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா கடைசியில எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீங்களே தான் அபூர்வம் ஏழு ஜென்மத்துக்கும் அப்ப குரு மோக்ஷமே அடையப்படாதா என்ன அவரும் மோக்ஷம் அடையப்படாது நீங்களும் ஏழு ஜென்மத்துக்கு மோட்சம் அடையாது சொல்ல வாஸ்தவமா என்ன எல்லாரும் ஒரே ஆத்மாவா இருந்து எங்க இது எல்லாம் வந்து பொம்மை தானே பொம்மல் ஆட்டம் விசித்திரமான பொம்மல் ஆட்டம் இந்த மாயாதேவி ஆட்டுகிற பொம்மல் ஆட்டம் தான் நவராத்திரி வரப்போறது மாயாதேவி வந்து சண்டி ஹோம் பண்ணி எல்லாம் சுரியட போறோம் இல்ல இந்த நவராத்திரியில வந்து எல்லாம் பண்றோம் பாருங்க சுவாமி வரும் ரெண்டு ரெண்டா அசுரம் வருவோம் சுவாமின்னு நினைச்சு நினைச்சு அப்படி ஆயிடுச்சு அதனால என்ன சண்டன் முண்டன் சும்பன் நிசும்பன் ரத்தபீஜன் மகிஷாசுரன் வேற யாரும் இல்லை அவரும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் நம்முடைய விருப்பு வெறுப்பத்தான் சாஸ்திரம் அப்படி வந்து அடையாளப்படுத்தி வச்சிருக்கு அப்படி உருவகப்படுத்தி இருக்கு அதனால வந்து நமக்கு இப்படிலாம் சொன்னா புரியாது வந்து மகிஷா சொன்னா வதம் ஆயிடுத்து அப்படி சொல்லுவா பக்கத்துல ஆயிடுத்து ஆயிரத்தி ஆயிடுத்து ஆயிரத்தி ஆயிரத்து வதம்ட்டா வதம் அனுட்டா அப்படின்னு பாருங்கிற ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு தீபாரம் பண்ணு அப்படின்னா இ மாத்திரம் இருந்த தாற்பயமே என்னன்னு கேட்டா ராகத்வேஷ நிவத்தி யஹா ஏனம் விதுகு தே அமிர்தாக பவந்தி யஹா ஏனம் விது யார் இந்த ஆத்மாவை இவ்வாறு அறிகிறார்களோ கொஞ்சம் பரிசிரம பட்டு பட்டு பட்டு எதுவுமே இப்ப இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கு செல்போன் எல்லாம் இருக்கு அதுதானே எல்லாத்தையும் எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஆனா அது யாரா கண்ணால் பாக்குறோமா நம்ம நான் திஷ்டதி ரூபம நான் சக்ஷுஷா பசதி கஷ்ட நயனம் அதையும் சொல்லலாமே ஆனா ஹிருதா மனிஷா மனசாபிக் நீ அதுக்குன்னு உள்ள சாதனங்கள் எல்லாம் வச்சுண்டு என்ன என்ன என்ன சாதனம் இருக்கோ மைக்ரோஸ்கோப் இருக்கோ என்ன சாதனங்கள் இருக்கோ அதெல்லாம் வச்சுருந்து அதை நீ வந்து இந்த ஒரு ஜட அது ஸ்தூலமாக சூக்ஷமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு வேவுங்குறது என்ன மின்காந்த நுண் நலைகளா மின் காந்த நுண்ணடை நுண் நிலைகள் இந்த மின்காந்த நுண்ணலைகள் இருக்கே இந்த மின்காந்த நுண்ணலைகளை பார்க்குறதுக்கு வந்து ஸ்பெஷலாக எக்யூப்மெண்ட் வேண்டி இருக்கு அது தான் பார்க்கறது அக்கார்டிங் டு வேதாந்தா அது ஸ்தூலம் வேதாந்த திருஷ்டியில பார்த்தா அதுவே சூலம் உலக திருஷ்டியில பார்த்தா அது சூக்ஷம் வேதாந்த திருஷ்டியில பார்த்தா அதுவே ஸ்தூலம் ஆனா அதுக்கும் சூக்ஷமா இருக்கிற வஸ்துவை போய் அதனாலதான் நுணுக்கரிய நுண்ணுணர்வுன்னு மாணிக்க வாசகர் எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புரிஞ்சுக்கத்தான் முடியும் அதுலயே என்ன இல்லாம சொல்றா இல்லையா அசையும் பண்ணிக்கிறோம் சிலதெல்லாங்கிற இல்லையா சிலதெல்லாம் இருக்கு அப்படின்னு அசையும் பண்ணிக்கிறோம் அது கண்ணால பார்த்தியா அதெல்லாம் வந்து கருவிகளால் கூட தெரியல ஆனால் அது இல்லாமல் இது இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் எல்லாம் சயின்ஸும் ரொம்ப டீப்பாக சொல்லலை அது மாத்திரமில்லை இதுக்கு அதுக்கு சம்பந்தமே ஜாஸ்தி சொல்றதில்லை சில பேர் விஞ்ஞானம் விஞ்ஞானம் போட்டு ரெண்டும் குழப்பிடுவோம் விஞ்ஞானமும் தகராறாயிடும் விஞ்ஞானமும் தகராறு ஆகிடும் அதனால விஞ்ஞானத்தையும் இதையும் சேர்க்கறதில்லை ஏன்னா அதோட வந்து ஃபீல்டே வேற அது வந்து அந்த அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற பிரமாணமே வேறையா இருக்கு இந்த பிரமாணமே இது முழுக்க சப்த பிரமாணம் அது முழுக்க முழுக்க பிரத்யக்ஷம் அனுமானத்தை டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு சொல்றோம் அதெல்லாம் அதனால அதோட என்ன சொல்றது அது அந்த அந்த பிரமாணமும் வேற இதோட பிரமாணம் வேற அது பிரத்யக்ஷ அனுமான பிரமாணத்தை பேஸ் பண்ணினது சயின்ஸு இந்த பௌத்திக விஜானம் இது ஆத்தியாத்மிக விஜ்ஞானம் இந்த ஆத்தியாத்மிக விஜானம் வந்து சப்த பிரமாணத்தை பேஸ் பண்ணது அதனால இப்போ சப்தத்தை படிச்சுன்னு உட்காந்துருக்கும் காலமுறை எழுந்து உட்கார்ந்து ஒரு மணி இந்த சப்தத்தை தானே படிக்கிறோம் ீர சாத்துரு சயன மந்திரே சமம்நாத்த ஒரு மந்திர அது வந்து தைத்திரி ஆரத்துல ஒரு ஒரு போர்ஷன்லாம் வந்துருக்கு அதுலதான் இந்த சாஸ்திர சீருஷா புருஷாவும் இரண்டகர்பமர்த்தே அப்படின்னு சொல்லி இது சாஹையில சொல்லி இருக்கு சம்யத்தையில சொல்லி இருக்கு அங்க ஒரு எட்டு மந்திரம் இருக்கு இதுல ஒரு மந்திரம் இருக்கு அதெல்லாம் இதத்தான் சொல்றதுன்னு சுருக்கி இதெல்லாம் வந்து சில தேசங்கள்ல முழுக்க சொல்ற இந்த கான்டெக்ட்ல நம்மதான் இருக்கவே இருக்கி பாருங்க தமேவம் அமிர்த இஹ பதிவீர்த்தாதி அறிவேன் பெருமாளை அறிவேன் மகாந்தம் புருஷம்னா பெருமாள் மகான் புருஷ பெரும் தமிழ்ல பெருமாள் பெரிய ஆளு பெரும் ஆளு அது வந்து மகா புருஷா சம்ஸ்கிருதத்துல மகா புருஷாங்கறதான் தமிழ்ல பெருமாள் வரும் உண்மையா நியாயமா தெரியுறதா அந்நாயமா தெரியுறதா கரெக்டா தானே இருக்குது மகா புருஷா ஆனா நமக்கு அப்படி சொல்லி பழக்கம் இல்லை அதனால என்னமோ மாதிரி இருக்குது அதெல்லாம் மகா புருஷா அந்த என்ன சொல்றது தான் புருஷம் மகாந்தம் திஸ்ங்கிறது ஏதம் மகாந்தம் புருஷம் அகம் வேதா இந்த மகாபுருஷனை நான் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறேன் வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் இவர் எப்படிப்பட்டவர் ஆதித்யவர் தமசஸ்துபாரே முதல்ல இங்க கவனிச்சுட்டே இருக்கணும் இந்த கவலை இது இருக்கிறதே நாலு கவலை இதுல புருஷ சுத்துல அதுவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பார் வேதத்துள்ள நுழைஞ்சா இருக்கு கவலைன்னா சொன்னதே திரும்ப திரும்ப வரும் எப்போ இதுலயே இதுவாக வந்துட்டு இருக்கும் என்னன்னு கேட்டா தர்வூத அது ஒண்ணு கவலை தர்வூதம் ஆறாவது வாக்கியம் சர்வதா ரெண்டு தினம் வருது அதனால சிறுபெரும் சொல்லிட்டே இருப்பா சில பேர் திருமூ சம்பிராஜ்யம் அப்படியே வந்துட்டே இருந்து வச்சுங்க அப்புறம் யாராவது எடுத்து விடணும் சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி வரும் நிறைய வரும் அப்படி இதுக்கு பேர் கவலைன்னு பேர் சம்ஸ்கிருத்துல பாட்டத்துல சம்ஸ்கிருதத்துல இல்ல பழக்கத்துல கவலையும் பா கவலை பாயறது ஜாகிரதையும் இது இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கு வேதத்துக்குள்ளே எல்லாம் நுழைஞ்சுட்டா தாங்க முடியாதெல்லாம் இருக்கு வந்துட்டே இருக்கும் சௌத்ராமணி யாக பாகங்கள் அதில் தான் கேள்வி கேட்பேன் நிறைய பரிஷ வேதம் படிச்சிருக்கிறவனை வந்து சரியா சோதிக்கணும்னா அந்த போர்ஷன் தான் கேட்பான் இதை சரியா சொல்லிட்டான்னு சொன்னா அப்ப மத்தாம் சொல்லிடுவான் அப்படின்னு விட்டுருவான் இத கேட்டுட்டா போற மாதிரி வேதாக புருஷம் மகான் இது இது ஒண்ணு சொன்னேன் ஆதித்ய வர்ணம் அங்கே இருக்கு வேதா வேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யாரு அங்க இருக்கு சர்வாணி ரூபாணி விசித்திர தீரான் இருக்கு இங்க வந்து ஆதித்ய பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இக பவத் விதிர் அமிர்தாஸ்தே வந்திருக்கு இல்லையா அதுக்காக கனெக்ட் பண்றது அது அந்த வஸ்துவை இவ்வாறு தெரிந்து கொண்டு இங்கேயே அமிர்தத்தை அடைகிறான் ஈக அமிர்தா பி அதான் முக்கியம் அமிர்தா பத்தி ஸ்வர்க்கல இல்லை ஈக அமிருத்த அமிர்தஈகி அப்புறம் என்னன்னா நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு இதை தவிர வேறு வழி இல்லையா நான்தா வித்யேய அந்யா பந்தா அயனாய ந வித்திய மோட்ச மார்க்கத்துக்கு இதை தவிர வேறு வழியே இல்லையப்பா அப்படிங்கிறது இதெல்லாம் சரியான வாக்கியங்கள் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் தமேவம் வித்வான் அமிர்த இவதிதான் அப்போய கர்பை அஷ்டங்கிறது அந்த எட்டு இருக்கு அது தனியா ஒரு வியாக்கியான எழுதியிருக்கவா ஒரு நான் வந்து நம்ம பழக்கப்படி அப்படியே அப்பூத்தோர் அந்த சொல்றது ஏஷ ிவ் பிரதிஷோ நுசர் பூர்வோசுகர் அந்த சிஜாஜ மாணசியமான விஷ்வோ முகோ இன்னும் வணிக்கிறது அவ்ளோதான் ஏஷஹி தேவ இவரல்லவோ இந்த தேவனல்லவோ பிரதிஷோனு சர்வாக எல்லா திசைகளிலையும் வியாபிச்சிருக்கார் பூர்வோஹி ஜாத்த அவர் தான் எல்லாவற்றுக்கும் முதல்ல தோன்றினவர் சவுகர்பே அந்த இரண்டிய கர்ப்பன் இந்த கான்டெக்ட்ல இரண்டகர்பன் இந்த இரண்யகர்பன் தான் எல்லாத்தையும் வியாபிக்கிறார் சாஸ்திரத்தில் இரண்யகர்பன்னு சொன்னா இரண்டகர்ப்பனுக்கு தமிழ்ல மொழிபே இங்கிலீஷில் ஒரு மொழிபெயர்த்த ஒருத்தர் ஹிரண்ட கர்ப்பன் ரொம்ப இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்டு நம்ம அப்படியே நமக்கு தெரிஞ்ச சமஸ்கிருத ஞானத்தை வச்சுன்னு அர்த்தம் பண்ண முடியாது நமக்கு சமஸ்கிருத ஞானம் வந்து தெரிஞ்சதை எல்லாம் அர்த்தம் பண்ணி தப்பா போயிடுது இரண்ட கர்ப்பாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னால என்ன பண்ணி இருக்கா கோல்டன் எக்ன்னு எழுதிட்டான் இங்கிலீஷ்ல இரண்டியம்னா தங்கம் கர்ப்பான்னா முட்டை கோல்டன் எக் அப்படின்னு எழுதிட்டான் அதை எழுதின உடனே தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் போட்டான் பொன்முட்டை எழுதிட்டான் சரி பொன்முட்டைன்னா என்னையான்னா அவ்வளவுதான் விடுத்தான் அப்படின்னு சொல்லிடுறது இரண்ட கர்ப்பகாங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம்னா இரண்யம்னா ஞானம் கர்ப்பகன்னா உள்ள எல்லா ஞானமும் யாருக்கு இருக்கோ சர்வஜம் அர்த்தம் எல்லாவற்றையும் அறிந்தவர்னு அர்த்தம் அந்த எல்லாவற்றையும் அறிந்தவர்ங்கிறத அவ அப்படி அவ பாஷனு அப்படி சொல்றாரு அவ அந்த ரிஷிகளுடைய அந்த காலத்து பாஷை அது அந்த மொழி அது ஆக என்னால அர்த்தம் ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும்னா சமஷ்டி சூக்ம சரீர நம்ம எல்லாரோட மனசோட அபிமானம் வச்சுருக்கிற சுத்த சைதன்யம் சொல்லி இருக்கு ஆஹ் சமஷ்டி சூக்ம சரீர அபிமானி சைத்தன்யம் ஹிரண்ய கர்ப்பா இத்துச்சதே என்ன பண்ணார்னா இவர் இந்த தேவன் வந்து எல்லா திசையிலும் இருக்கார் இதுவரையிலும் தோன்றின உயிர்கள் தோன்ற போகிற உயிர்கள் எல்லாவற்றிலும் அவர் இருக்கிறார் உள்ள உரைகின்றார் சவி ஜாயமான ச சவி ஜாயமான இப்பொழுது தோன்றிக் கொண்டிருக்கின்ற இதற்கு முன்பு தோன்றிய சைதன்யம் கான்சிய தூய உணர்வு முகாஷ்டி வெளி உள்பார் முகிறதுக்கு சில புத்தகத்தில் உள்பார் போட்டிருப்பார் உள்பார் என்ன அர்த்தம் நான் தான் அர்த்தம் இந்த இடத்துல உள் பார்வைங்கிறது அகம்னு அர்த்தம் ஆனா நான் இந்திரியங்கள் வெளியே வெளியும் பாக்கிறேன் எல்லா எல்லாருடைய மைண்டையும் நான் வியாபிச்சிருக்கேன் அந்த பொருள் அத்தனை பேருடைய மனசையும் நான் வியாபிச்சிருக்கேன் அத்தனை பேருடைய இந்திரியங்களையும் நான் வியாபிக்கிறேன் விஸ்வதோ முகா பிரத்யங் முகா திஷ்டதி விஸ்வதோ முகா திஷ்டதி பிரத்யங் திஷ்டதி உள்முகமாகவும் அவரே இருக்கிறார் தமிழ்ல சொல்றோம் இல்லையா உள்ளும் புறமும் அவரே என்னது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் உன்னிலும் இருப்பான் எண்ணிலும் இருப்பான் உள்ளிலும் இருப்பான் வெளியிலும் இருப்பான் ஒரு பாட்டு பாடுவா இந்தியெல்லாம் இப்பெல்லாம் இந்த பாட்டு இருக்கானே தெரியல கே தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் தூய ஜோதி நாராயணன் ஆணிலும் இருப்பார் பெண்ணிலும் இருப்பார் ஆனந்தமூர்த்தி நாராயணன் ஒரு பாட்டு உண்டு பேமஸா உண்டு பாட்டு இப்படி எல்லாத்துலையும் உன்னிலும் இருப்பார் எண்ணிலும் இருப்பார் அப்படி பாடுவார் அந்த பாட்டு நிறைய மறந்து போயிடுச்சு அப்ப பகவான் அப்படி சர்வ வியாபிங்கிற அர்த்தத்தை இப்படி பாஷைகளை மாத்தி மாத்தி போட்டு சொல்றது மனசுல அதே விற்பி இருக்கணுங்கிறதுக்காக இந்த மந்திரமெல்லாம் படிச்சுட்டோம்னு வச்சோங்களேன் இந்த மனசுல அதே விற்த்தி தானே வரும் ஒரு மணி நேரம் விஷ்ணு சாஸ்திர நாமன் சொன்னோன்னு ஒரு மணி நேரம் இல்லை ஆளை பொறுத்து இருக்குன்னு வச்சு வந்து அப்படி சொல்லப்படாது விஷ்ணு சாஸ்திரநாமன் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப விஷ்ணு சாஸ்திரநாமன் சொல்ற போது அந்த ஒரு பதத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன் விஷம் விஷ்ணு பூதிரபு அப்படின்னு சொல்ற போது அந்த நாற்பது நிமிஷமோ இருபது நிமிஷமோ ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார் இங்கிருந்து அந்த வில்லேஜ் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்னு கேட்டானா பதிலே சொல்லலையா ரொம்ப நேரம் சொல்லலையா அழுத்து போய் சரி திரும்ப கூப்பிட்டு நிமிஷத்துல போயிடலாம் நீ நடக்கிற வேகத்தை பார்த்து நான் சொல்லணும் அதனாலதான் நான் அப்ப இந்த இந்த விஸ்வசாஸ்தனானுங்களேன் அதுக்கு அர்த்தமும் தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன் அப்ப அந்த மனசுல அது ஓடிண்டே இருக்கும் அந்த மனசுல வேற விருத்தி வராது சுத்தமாயிடும் மனசு மனசை அலம்புறதுக்கு வேற என்ன வழி மனசை கழுவுறதுக்கு வேற என்ன வழி பகவன் நாம பாராயணத்தினால்தான் மனசை கழுவ முடியும் இல்லாட்டி வண்டி வண்டி அழுக்கு உட்கார்ந்துருக்கு ஜென்ம ஜென்மாந்திரத்துல சம்பாதிச்சது ஒரே ஜென்மாவில சம்பாதிச்ச அழுக்கா என்ன இது எத்தனை ஜென்மாவில் சம்பாதிச்ச அழுக்கு எல்லாம் என்னத்தவனாலும் வீட்டை மாத்திரம் டைல்ஸ போடலாம் என்ன வேணாலும் போடலாம் எல்லாம் மாத்தலாம் உள்ளுக்குள்ள என்ன பண்றது சொல்றோம் உள்ளுக்குள்ள என்ன பண்றது இதுக்குள்ள நிறைய இருக்கு நம்ம வந்து ஏற்பட்ட ஜென்மாங்கள்ல அனந்தரம் ஜென்மாங்கள்ல பண்ணிருக்கோம் அதெல்லாம் வந்து தீக்கிறது வந்து இதுதான் இந்த மந்திரத்தை மந்திரத்தை திரும்ப திரும்ப ஜபம் பண்றதுனாலதான் அப்ப விஷ்ணு சாஸ்திரா ஒரு ஒரு நிமிஷமா பதினஞ்சு நிமிஷமா நம்ம சொல்றோம்னு கூட இந்த இப்ப இதெல்லாம் ஒரு குரூப் இருக்கு இந்த தாம்பரத்துல இருந்து பீச் வரைக்கும் போற குரூப் இருக்கு ஆஃபீஸுக்கு அதில் கேரேஜ் கேரேஜா நீங்கள் பார்க்கலாம் ஒரு கேரேஜில் போனால் விஷ்ணு சாஸ்திரா பாராயணம் நடக்கும் இன்னொரு கேரேஜ்ல போன என்னன்னா தமிழ்ல கந்தசஷ்டி கவச்சம் திருவாசகம் புராணம் எல்லாம் நடக்கிறது தாம்பரத்தில் கிளவினா பீச் வரைக்கும் பாராயணம் நடக்கிறது நல்ல காரியம் அப்புறம் எல்லாமே இருக்கு அதில் அத்தனையும் பார்த்து விஸ்வரூபமே தரிசனம் பண்ணிடலாம் ஒரு பக்கம் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருப்பா எல்லாருக்கும் நாங்கள் போறதுக்குள்ள ஒரு ரெண்டு ஆட்டம் ஆடிடுவோமே ஆடிடுவோம் எல்லா குரூப் இருக்கு அவாவா சேர்ந்து நடுவான் அதுதான் இந்த விற்பி இருக்கணும் இப்படிலாம் சொல்றது ஏன் இப்படி சொல்றதுன்னா நம்ம சாதாரணமா நமக்கு ருச்சி இல்லைன்னா அது போர் அடிச்சிடும் ருச்சி இருந்ததுன்னு சொன்னா ஆஹா இன்னும் எத்தனை மந்திரம் வேணாலும் சொல்லட்டும் நமக்கு தோணும் அப்போ அப்புற விஷ்வோமுகம் பாணி பாதுவிசிமுகம்மல் அனைவயனா நமோஸ்வநன்மூர்த்த சஹசர பாதாட்சி சஹசிரே சகசிர கோடி பெருமாளை நமஸ்காரம் உண்டு எப்படின்னா இந்த வந்து விஸ்வதூ எல்லா பக்கமும் அவருக்கு கண்ணு என்ன நம்ம கண்ணெல்லாம் அவர் கண்ணு தான் அந்த அர்த்தத்துல சொல்லி இருக்கு அதனால எல்லாம் வந்து எந்த ஒரு சொசைட்டி ரொம்ப தார்மீகமா வாழ்றதோ அவர்களுடைய கண்கள் எல்லாம் கடவுளுடைய கண்கள் தான் அப்படி அர்த்தத்துல வச்சு அக்கரம் சொல்றது இல்லை எல்லா முகங்களும் அவருடைய தான் எல்லா கண்களும் அவருடையதான் எல்லா கால்களும் விஸ்வதஸ்பாத் நமதி சம்பர் பித்திவீ ஜனயந்தேவ கடவுடைய இரண்டு கைகள் அதர்மமா பகவானுடைய ரெண்டு கைகள்ல தர்மா தர்மாப்யாம்ங்கிற பதத்துக்கு வித்யாரண்யர் தர்மா தர்மா நிமித்த காரணாபியாம் இந்த ரெண்டு கைகளாலும் என்ன பண்றாரா சந்நமதி அதனால இந்த பிரபஞ்சத்தை பகவான் உருவாக்கின்றிருக்கார் நடத்தின்றிருக்கார் அதில் நிமித்த சர்வம் ஜகத் வசீ கருவத்திங்கிற சந்நமத்திங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இந்த தர்மா தர்மங்களால் உலகத்தின் தன்மையை நடத்தி இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டா தர்மா தர்ம ரூபமா இருக்கு அந்த தர்மா தர்ம ரூபமா இருக்கிறது பகவானுடைய கைகள் அதனாலதான் நல்ல விஷயம் தெரிஞ்சவன் என்ன சொல்றான் இருக்கேன் கெட்டவன நான் இருக்கிறது இல்லை கெட்டவனும் நானும் ஒரு காலத்தில் கெட்டவனா இருந்தேன் இன்னைக்கு நல்லவனாயிட்டேன் கெட்டவனும் இன்னொரு காலத்துல நல்லவன் ஆவான் அவன் என்னைக்கு தெரியாது அது உலகத்தோட அதோடு ஒரு வட்டம் அது அதுல இருந்து யாரும் விடுவிட முடியாது நடக்கட்டும் சம்பதத்ரைி சம்பதத்திரைகிங்கிறதுக்கு பதத்திரைகி சந்நமத்தின் அர்த்தம் பண்ற பஞ்சபூதங்களால இந்த உலகம் பாதுகாக்கப்படுகிறது பஞ்சபூதங்களின் கலவைகளால் பௌத்திகம் பௌத்திகம்னால பஞ்சபூத கலவைகள் அர்த்தம் பாஞ்ச பௌதிகம் பதத்ரைஹி தியாவா பிருத்திவி ஜனயன்னு தேவ ஏகா இந்த உலகத்தின் பூமியும் தியாவா சொர்க்கம் பிருத்திவின்னா பூமி ஜன என்ன இதை படைத்து விட்டு ஏகா தேவகா வர்த்தத கடவுள் தான் ஒளியாகி ஊனாகி உயிராகி இத்தனை நேரம் படிச்சதோட சார்ந்ததுதான் ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாகை என் சொல்லி வாழ்த்துவனே என்ன ஆழமா சொல்லிட்டு வருவ நமக்கு இருக்கிற அகங்காரம் அமகாரமே பகவானா நம்ம ஒரு வீட் நமக்கு எல்லாருக்கு இல்லையா வீட்டுலாருக்காவது அகங்காரம் அமகாரம் இருந்ததுன்னு வச்சோம் கூட பகவான் தான் இந்த ரூபத்துல இருந்து என்னை பக்குவப்படுத்துறான்னு தெரிஞ்சுக்க வேண்டிதான் அதனால வந்து அகங்காரம் மமகாரம் எல்லாம் வந்து கோன் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவான் நின்றாகை சொல்லி ி வாழியு முடிஞ்சது ஜனையன் பசியன் விஷ்வா விஷ்வீழும் பிரோத்தி பிரத்தோ அமத்தன் விவன்வோமூ இந்த விஷயத்தை ஏதோ நான் புதுசா கண்டுபிடிச்சேன்னு நினைக்கா இங்கோ ஒரு கந்தர்வம் சொன்னார் அப்படிங்கிறது வேணகா வேனஹான்னு ஒருத்தன் பேர் வேனஹா கந்தர்வா அவர் என்ன சொன்னாரா வேனஹா த அந்த கந்தர்வன் அதை பார்த்தாராம் விஸ்வா புவனானி வித்வான் வித்வான் வேன அறிவாளியாகிய வேனன் இந்த உண்மையை கண்டுபிடித்தார் ஒரு கந்தர்வன் அவர் சொன்னாரு எத்தனை விஸ்வம் பவத் தேக்க நீளம் கடவுள் இடத்துலதான் இந்த உலகம் முழுக்க வியாபிச்சிருக்குங்கிறத அந்த ஒரே பரம்பொருள்ல தான் இத்தனையும் வியாபிச்சிருக்குங்கிறத சிறந்த அறிவாளியாகிய வேனன்கிற கந்தர்வன் தெரிஞ்சு கொண்டான் தெரிஞ்சு கொண்டு என்ன பண்ணாரான் வியாபிச்சிருக்கா தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாரா அவருடைய சிஷியர்களுக்கு சொல்லி கொடுத்தாரோச்சே அமிருத்த பிரதத்னா சொல்லி கொடுத்தாராம் சிஷியர்களுக்கு எல்லாம் அமிர்தன்னு வித்வான் गुहासु கந்தோ நாமத்திலும் இருக்கிறார் மூன்று அவஸ்தைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் மூன்று அவஸ்தைகள் என்னன்னி பதிதா குகாசு த்ரீ பதா நிஹிதா குகாசு நம்ம எல்லோருமே மூணு பதம்னா மூன்று நிலைகள் மூன்று நிலைகள்னா விழிப்பு கனவு உறக்கம் மூன்று நிலைகளை அனுபவிக்கிறோம் குகாசு யா தத் எவன் அந்த கடவுள் தத்துவத்தை நன்றாக அறிகிறானோ ஆத்மாவாகவே அறிகிறானோ தன் சொரூபமாகவே அறிகிறானோ அவன் என்ன ஆகிறான் சவித்து பிதாசத்து அவன் அவன் அப்பாவுக்கே அப்பாவா ஆயிடுறான் வேனகாவோட அப்பா பேரு சவித்துவான் சவிதாவான் அவருக்கு பிதாவாயிட்டான் இது என்னையா புதுசா இருக்கு அப்படின்னு நான் எங்க அப்பாவுக்கு பிள்ளை எப்போ எந்த திருஷ்டியில வியாபகாரிக திருஷ்டில பாரமார்த்திக திருஷ்டியில வந்து எல்லா அப்பாவும் ஒரே ஆள் இது ஏதோ வியாபார மாயினுடைய ஜாலம் இதெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கு அழகா அழகா பிரிச்சு வச்சிருக்கு பிரிச்சு வச்சிருக்கிறதுல ஒரு அழகு இருக்கு ஆகையினால என்ன பண்றோம்னா இப்படி பாக்குறோம் யாரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறானோ அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறவன் வந்து தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கே தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கே அவன் தந்தை ஆகிடுறான் தாய் தந்தையை உணர்றதுனால அவன் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கே தாய் தந்தை ஆகிடுறான் அப்படின்னு அர்த்தம் அப்படி சொல்லி அடுத்த மந்திரம் அமதீர்த்த பரி தியா பிளிவீய சத்திய பரிலோக்கன் பரிதிசரிசுவ முடிய போறது இந்த போர்ஷன் எல்லாம் முடிக்கிறது அவர்தான் நமக்கு பந்து அந்த இறைவன் அம்மையும் நீயே அப்பனும் நீயே நீ அப்பன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படின்னு கடவுளைத்தான் சார்ந்து இருக்கோம் நம்ம பக்தர்கள்லாம் வந்து இப்ப சன்னியாசிகளுக்கு ஏதோ அப்பா அம்மா ஏதோ சொல்லிக்கிறோமே தவிர இருந்தான்னு ஆனா வாஸ்தவமா அம்மா அப்பா யாருன்னா பகவான் தான் அம்மா அப்பா அண்ணா தம்பி சொந்தக்காரா எல்லாம் யாருன்னா முதல்ல குரு கிட்ட போறோம் குரு என்ன பண்ணிவிடுறாரு தெரியுமோ எங்கிட்ட இருந்து நீ விடுபட்டுணுங்கிற அவர் என்ன சொல்லிடுறா உன்னுடைய பரமார்த்த தத்துவத்தை புரிஞ்சு காலன் இனிமே சம்பந்தம் கிடையாது நீ உன் என் வேலையை பாக்கறேன்னு விடுற குரு என்ன சொல்லிடுறா நீ வந்து இந்த தத்துவத்தை மனசுல சுமந்துட்டு யாருக்கெல்லாம் இதுல விருப்பம் இருக்கோ அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு உன் காலத்தை செலுத்து அப்படின்னு சொல்லி விடுறோந்து சனோ பந்து பாதுகாப்பவர் அவர்தான் எல்லா தேவர்களுக்கும் இருப்பிடத்தை கொடுத்திருக்காரு இந்திரனுக்கு இந்திரலோகத்தையும் சந்திரனுக்கு சந்திரலோகத்தையும் கொடுத்திருக்கார் அதையவன் அறியறானோ எத்திர தேவா அமிர்தமான ஷானாக திருத்தியே தாமான் அவர்தான் வந்து எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார் பரித்யாவா பிருத்திவிந்தி சத்ய பரிலோகான் பரிதி யார் ஒருத்தம் வந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறானோ உடனே எல்லாத்தையும் வியாபிச்சுடுறானோ பரியந்தி சத்யா பரியந்தி இந்த பரித்யாவா பிருத்திவி இருக்கு இல்லையா தியவா பிருத்திவி பரியந்தின்னு சேர்த்துக்கணும் எவன் இந்த உண்மையை உணர்கிறானோ அவன் எல்லா பொருள்களையும் அவன் வியாபிக்கிறான் எல்லா உலகங்களையும் எல்லா திசைகளையும் அவன் வியாபிக்கிறான் எவன் ஒருவன் இந்த பரம்பொருளின் தத்துவத்தை நன்கு அறிந்து அவன் அதை அறிந்து அதுவாகவே ஆகிவிடுகிறான் தபியத்து தபவத்து அபஷ்யத்துன்னு பார்க்கிறான் அபவத்துன்னு அது ஆயிடுறான் பிரஜாசு மக்களுள் எவன் இந்த பேருண்மையை உணர்கிறானோ அவன் அதனை அறிந்து அதுவாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லி இருக்குமனாத்மான அந்த இறைவனே எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறார் எல்லா பரீத்திய லோக்கானு பரித்திய பூதானி உலகங்களை வியாபித்திருக்கிறார் உயிர்களை வியாபித்திருக்கிறார் எல்லா திசைகளையும் வியாபித்திருக்கிறார் குறுக்கு திசைகளையும் வியாபித்திருக்கிறார் நேரான திசைகளையும் வியாபித்திருக்கிறார் அவர் தான் எல்லா தேவர்களுக்கும் முதலாக இருக்கக்கூடியவர் அவரை ஒருவன் தன் சொரூபமாக அறிந்து அமைதியாக வேண்டும் ஆத்மனா ஆத்மானம் அபிசம்ப இந்த உண்மையை தெரிந்து நாம் எல்லோரும் கடவுளோடு இணைய கடவுளோடு இணைந்து கொள்ள வேண்டும்ங்கிறது கருத்து அவ்வளவுதான் இதோட இந்த தாற்பயம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி இதெல்லாம் சொல்லிவிட்டு இது வரைக்கும் சொல்ல ததேவம் பிரம்ம வித்யா சொல்லப்பட்டது கடவுளை பற்றிய அறிவு அம்பஸ்ய பாறையிலிருந்து ஆரம்பிச்சு இத்தனை ருக்குகளும் இறைவனை பற்றிய கருத்துக்கள் இதுக்கு இறைவனை பற்றிய ஞானத்துக்கு பேர் தான் பிரம்ம பேர் பிரம்மன்னா கடவுள் வித்யான்னு அறிவு கடவுளை பத்தின அறிவு இந்த கடவுளை பத்தின அறிவை இதுவரைக்கும் சொல்லியாச்சு இதத்தான் மனுஷன் வாழ்க்கையில விரும்பணும் வேற எதையும் விரும்பக்கூடாதுங்கிறது சதசஸ்பதி பூர்த்தி பண்றேன் அடுத்தது உத்தீபாத்தேதான் ஆரம்பிக்கிறது இப்ப இனி கர்மகாண்ட பாகம் வந்து இதுவரைக்கும் இந்த பிரம்மனை பத்தி டிஸ்கிரிப்ஷன் அது வந்து துவைத்தமாவும் சொல்லிருக்கு துவைத்தா துவைத்தமாவும் சொல்லிருக்கு அத்வைத்தமாவும் சொல்லி இருக்கு நான் கொஞ்சம் ரன்னிங் வேகமா சொல்லிவிட்டேன் ஏன்னா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு போர் அடிக்கும்னு நான் நினைக்கிறதுனால அதை வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சு விட்டேன் அதுல இது வந்து சம்ஸ்கிருத பதத்தை பதபதமா அன்வயம் பண்ணி படிச்சாதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா படிக்க முடியும் மந்திரமே நமக்கு தெரியலன்னு வச்சு படிக்கிறது வந்து ருச்சிக்காது ஆஹ் இதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு இந்த மந்திரங்கள்லாம் இதுவரைக்கும் படிச்ச போதுக்கு பேரு பிரம்ம வித்யா கடவுளை பத்தின அறிவு கொடுத்தாச்சு வாழ்க்கையில நம்ம எதை குறிச்சு ஆசைப்படணும்னா காமியம் கிம் எதை விரும்ப வேண்டும் அந்த கடவுளைத்தான் நாம் விரும்ப வேண்டும் அப்படிங்கிறது சதசஸ்பதிம் சதசஹான்னா உலகம்னு அர்த்தம் பத்திம்னா உலகத்தின் தலைவனை அத் அத்தமானவர் ஆச்சரியமானவர் இந்திரஸ்ய பிரியம் இந்திரனுக்கே பிரியமாக இருப்பவர் தேவலோகத்துல இந்திரனுக்கும் அவர்தான் வேண்டியப்பட்டவர் பிரியமானவர் இந்திரனும் பகவான பூஜை பண்றான் எல்லா தேவாலும் பூஜை பண்ற அதான் நம்ம இந்த எல்லா பள்ளி எழுச்சிலையும் திருப்பள்ளி எழுச்சியில என்னன்னா தேவாலாம் பகவானோட வாசல்ல வந்து காத்துன்னு இருக்கான் என்னது அந்த பா வரும் அதே மாதிரி நிறைய பாட்டுலயும் இருக்கு எழுந்தன மலவணனை பள்ளி கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான் கணையிருள் அகன்றது காலையம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர் திசை நிறைந்தனர் ரெண்டு பேரும் வாசல்ல நிற்கிறானா கதவு கிட்ட எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இருங்கழி தீட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலை கடல் போல் போல் என்றுள்ளதும் எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு தொண்டரடி புள்ளி ஆழ்வாள் ஸ்ரீரங்கநாதன் எழுப்புற பத்து பாட்டு முதல் பாட்டு எதுக்கு சொல்றேன் சதசகா பதிம் அற்புதம் இந்திரசிய பிரியம் அதுக்காக சொன்னேன் இந்திரனுக்கு பிரியமானவர் காம்யம் நம்ம வாழ்க்கையில விரும்பணும்னு சொன்ன கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆசைப்படணும் இந்த உலகத்துல பிறந்தது வந்து கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான் ஆசைப்படணுமே தவிர மற்றதெல்லாம் தனம் தானியம் பசும் பகு புத்திர லாபம் எல்லாம் வந்து வாஸ்தவமான காமியம் இல்லை அது வந்து ஏதோ லௌகிக்கமா ஜீவனத்தை நடத்துறதுக்கான காமியம் உண்மையான பரம காமியம் என்னன்னு கேட்டா கடவுளை தெரிஞ்சுக்கணும் கடவுளை உணரணுங்கிறதான் காமியம் சனிம் மேதாம் அயாசிஷம் சனிம் மேதாம் அயாசிஷம்னா சனிங்கிறதுக்கு கர்ம பல தாத்தாரம் நான் பண்ற புண்ணிய பாபத்துக்கு பலனை கொடுக்கிற அந்த பகவானைத்தான் நான் அடையணும் மேதாம்னு சொன்னா என்ன அர்த்தம் எனக்கு ஞாபக சக்தியா இருக்கிற அந்த கடவுளை நான் அடையணும் அத்தம் இந்திரசிய பிரியம் காமியம் சனிம் மேதாம் அகம் அயாசிஷம் நான் அடைவேனாக அவர் அடையறத்துக்கு நான் ஆசைப்படுவேன் ஆகன்னு சொல்றேன் இது ஒரு பிரார்த்தனை நம்ம அடிக்கடி சொல்லிக்கணும் சதசஸ்பதி அத்தம் பிரியமிந்திர சி காமியம் சனி மேதாமயா சிஷம் இது ஒரு பிரேயர் ஒரு பிரேயர் அத் பிரேயர் சனி மேதாமயா அவன் அருளாலே அவன் வணங்குவேனாக அப்படின்னு பிரார்த்தனை இதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா நான் கடவுளை நினைக்கணும்னா எனக்கு சாப்பாடு ரெடியா இருக்கணும் அடுத்த வந்த கிளீனா சொல்றது எல்லாம் வீட்டுல எல்லாம் சரியா இருக்கணும் பைப்பை திறந்தா தண்ணி வரணும் நிறைய பேர் மெட்ராஸ்ல வந்து கிளாஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா சுவாமி ஏழு மணிக்கு தான் தண்ணி வருது சொல்ற என்ன பண்றது ஒரு ஏரியாவில ஏழு மணிக்கு வருது இன்னொரு ஏரியாவில் ஆறரை மணிக்கு வருது இன்னொரு ஏரியாவில் அஞ்சரை மணிக்கு வருது யாருக்கா எந்த கிளாஸ் எப்படி வைக்கிறது அதனால வந்து ஒண்ணு எதுக்குன்னா அடுத்த மந்திரம் அதை கேக்குறது பிரார்த்தனை பண்றது இதெல்லாம் நான் விடாம கடவுளையே சார்ந்திருக்கணும்னு சொல்றேன் எல்லாம் பேங்க் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும் எல்லாம் சாமான்லாம் வந்துடணும் நீங்க சொல்லுங்கோ இப்போ சாப்பிட்டு கிளாஸ் முடிஞ்சோன்னா உப்மா ரெடியா இருக்கிறதுனால தான் நம்ம படிக்கிறோம் உப்மாவோ இட்லியோ ரெடியா இருக்கு இல்லை நீங்க ஆற்றுக்கு தான் போய் எல்லாம் பண்ணிக்கணும்னா மகாநாராயண புரிஷத்து வாழ்க்கை தான் நன்னா இருக்கட்டும் மகாநாராயண ரொம்ப கஷமா இருக்கட்டும் ரொம்ப நல்லது அடுத்த ப்ரேயர் ரொம்ப அழகிருக்கு இந்த உத்திப்பெல்லாம் தீபம் காட்டுறவோ சொல்ற ஆக்சுவலா அக்னியை பிரார்த்தனை பண்றது அந்த எல்லாம் வல்ல கடவுளை நாம எதுல பாக்குறோம்னா அக்னியில பாக்குறோம் அக்னி மேலே புரோஹிதம் அதனால இந்த உபனிஷத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா யாக்ய உபனிஷத்து யஜ்ய பிரதானமா இருக்கு இனிமே ஆரம்பிக்கப்படுது கடவுளை பத்தி பேசியாச்சு அந்த கடவுளை தான் என் வாழ்க்கையில நான் அடைய வேண்டிய பொருளா நினைக்கிறேன் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா எல்லா வெளியில லௌகிகமான விஷயங்கள்லாம் சரியா இருந்து கடவுளை நினைக்கிறதுக்கு பஞ்சமா என்ன ஆனந்தமா நினைக்கிறேனேட்டான் அப்படி நினைக்கிறேனே சொல்றேன் அது நாளைக்கு படிப்பான் ஓம் சகனா பூ சஹனத்து சஹ வீர்